பாடம் அறுபத்தி எட்டு அல்லாகவும் அவனது தூதரும் செயல்களை பற்றிய எச்சரிக்கை அல்லது நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு ஏற்படுவதையும் அவர்கள் பயந்து கொள்ளட்டும் இருபத்தி அத்தியாயம் அறுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் தன்னை பற்றி நினைவு கூறுமாறு உங்களுக்கு எச்சரிக்கின்றான் மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக உமது இறைவனின் பிடி கடுமையானதாகும் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பனிரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அநீதம் செய்யும் ஊர்வாசிகளை இறைவன் பிடித்தால் உமது இறைவனின் பிடி இவ்வாரதான் இருக்கும் அந்த பிடி கடுமையான நோவினை தரக்கூடியதாக இருக்கும் பதினொன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனம்